நெல்லிக்காய் சாறு எடுத்து நல்லெண்ணெயுடன் தையில பதமாக்கி அதை தலையில் நல்ல ஸ்கார்பில எல்லாம் படும்படி நன்றாக தேய்த்து ஊற வைத்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு தலை குளித்து வந்தால் இளநறை நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்